வணக்கம் நற்றினியின்னவரி பத்து இரண்டாயிரத்தி இருபது மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் விருதுநகரில் இருந்து பாலசரஸ்வதி பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு மாநிலம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது இதற்கான முன்பதிவுகள் நேற்று துவங்கியது அதனை அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் துவங்கி வைத்தார் குரூப் ஒன் முதல் நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது தமிழுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் திருக்குறள் சங்க இலக்கியம் ஆகிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதன்படி முதல் நிலை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தில் வரலாறு இந்திய கலாச்சாரம் உட்பட சில பிரிவுகளில் பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளன மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி ஓரு வயதுக்கு குறைவானோர் மாடுகளை பிடிக்க அனுமதியில்லை என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவள்ளூரில் ஆட்டோவில் கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க முயன்று உயிரிழந்த யாகேஷ் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் மகளிர் விடுதிகள் அமைக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் அடுத்த விசாரணையின் அடுத்த விசாரணையின் போது நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் சமூக நலத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரியில் நேற்றிரவு எஸ்ஐ ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதை அடுத்து சந்தேகப்படும் நபர்களின் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் டெல்லியில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் தென்பெண்ணை நதிநீர் பங்கீட்டு வழக்கில் தமிழகம் தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய கோரி உச்ச கர்நாடக அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதியாண்டில் ஆறு சதவீதத்துக்கு பதில் 5 சதவீதமாக குறையும் என்று உலக வங்கி கணித்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சி ஆறு சதவீதமாக இருக்கும் என கணித்ததை ஐந்து சதவீதமாக குறைத்து கணித்து உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் தொடங்கும் நாடாளுமன்ற முதற்கட்ட கூட்டத் தொடர் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என கூறப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வருவதை கண்டித்து நாடு முழுவதும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பெல் உள்ளிட்ட ஆறு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் நிலைமையை கருத்தில் கொண்டு பயணிகளின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு அனைத்து விமான இயக்குநர்களுக்கும் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக வடகிழக்கு மாநிலங்களில் மக்களிடையே கடும் எதிர்ப்பு நிலவி வரும் நிலையில் பிரதமர் மோடி தனது அசாம் பயணத்தை ரத்து செய்திருப்பது தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை ஈரான் தாக்கியதற்கு பதில் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என டிரம்ப் கூறியுள்ளார் டெக்ரானில் அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய இருபத்தி மணி நேரத்தில் ஈராக் தலைநகர் பாக்தத்தில் கிரீன் ஜோன் எனப்படும் அதிக பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் இரண்டு முறை ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் அணு ஆயுத சோதனை காரணமாக ஏற்பட்ட அதிர்வாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் சந்தேகிக்கிறார்கள் ஈரான் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் சிரியா நாட்டு அதிபர் ஆசாத்தை சந்தித்திருக்கிறார் இந்த ஆண்டில் முதல் முறையாக இன்று சந்திர கிரகணம் நிகழ்கிறது இரவு நேரம் தொடங்கும் கிரகணம் நள்ளிரவு கடந்து அதிகாலை வரை நீட்டிக்க இருப்பதாக வானியல் அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் விஸ்தாரா விமான நிறுவனம் சிறப்பு சலுகை பயண டிக்கெட் விற்பனையை தொடங்கியுள்ளது அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்ட தகவல்களின்படி ரூபாய் தொள்ளாயிரத்தி முதல் உள்நாட்டு பயணத்தையும் ரூபாய் பதினான்காயிரத்தி முதல் வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்ளலாம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி இரு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து காயம் காரணமாக விலகுவதாக இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தர்பார் படத்தை ரிலீஸ் தினத்தன்றே ஆன்லைனில் வெளியிட்டிருக்கிறது தமிழ் ராக்கர்ஸ் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட படத்தை மூன்று மணி நேரத்தில் திருட்டுத்தனமாக வெளியிட்டு அதிர தமிழ் ராக்கர்ஸ் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்